சதாவசம் மாரியம் வந்தே குருபரம் ஓ ஆய மீ மசே சுவே திரமவா நூனம் ம்ேத்திரோம் எதம் எ ே மீமா மீதி நாவே நோனே யோன்தேதத்தேத நோ நேத்தை தியம மதம் எத அவிஞா விஜாத்த விஞத்த विन्दते विन्दते आत्मना वीर्यं விந்த विन्दते வித்த விந்த அமட்சேத் அவேதி தியமஸ்தி नचे हावेती महति विन भूतेषु भूतेषु विचिधी प्रेतस्मा अमृता बवती இதி ிய கண்டகா சமாப்தி வந்து குரு வந்து ஜாக்கிரத்தையா இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு இருக்கானா சிஷியன் இல்ல தவறா புரிஞ்சுட்டு இருக்கானா அப்படிலாம் கேட்டு நீ இப்படி நினைச்சா இந்த இந்த விஷயத்தை இது தெரிஞ்சுருத்துனா நான் தான் அது நன்கு அறிந்து கொண்டேன் பிரம்மத்தை அப்படி கூறினால் அப்படி கூறப்பட்ட கூறினால் நீ அறியவில்லை அதனால நீ என்ன செய்யணும் இந்த மனுஷன இருக்கிற உள்ளுக்குள்ள ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை வெளியில பிரம்மத்தை தேடுறதுக்கு நீ ட்ரை பண்ணாலும் சொன்ன உபதேசத்தில் நீ கொஞ்சந்த தான் புரிஞ்சுன்னு இருக்க அல்பத்துவம் அதனால நீ செய்ய வேண்டியது மீமாசியம் விசாரணியம் ஸோ விசாரம் பண்ண வேண்டிய அவஸ்தை நீ குரூப்ல இருக்கிற அதனால நீ விசாரத்துக்கு வர வேண்டியிருக்கிறது அப்படின்னு குரு சொல்லி முடிச்சாரு ஓகே எல்லாம் பிரேக் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்காரு நீ என்ன சொல்ல போற இப்போ அறிந்தது சொன்னாலும் அறியது அறியவில்லை என்று சொன்னாலும் மாட்டிப்ப அந்த பிரம்மத்தை அறிந்தேன் என்று கூறினாலும் தகராறு அறியவில்லை என்று கூறினாலும் தகராறு ஓகே எப்படி நீ சொல்ல போற இங்க ஆச்சாரியால் என்ன சொல்றாரு பகவத் பாதா இந்த சிஷியன் அப்படி சிலிர்த்துண்டு வரா என்ன கேள்வி கேட்டுட்டீங்க என்ன நீங்க சொன்னதை பர்ஃபெக்டா புரிஞ்சுட்டு இருக்கேன் நான் சின்முகவத் ஜகர்ஜ கஜித் வந்து வந்து நான் வந்து நீங்க என்ன சொன்னீங்களோ அதை சரியாக தான் புரிஞ்சுக்கேன் உத்தம அதிகாரி சிஷியன் அப்படி சொல்றான் என்ன சொல்றான் விதித்தம் மண்யே நான் அந்த பிரம்மனை அறியப்பட்டதாகவே கருதுகிறேன் என்ன தெரிஞ்சியா அப்படினா இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் என்ன ஐ நோ பிரம்மன் அப்படின்னு தெல்ல தெளிவாக கூறுகிறேன் ஐ நோ பிரம்மன் இது ஆன்சர் வெரி ராங் ஆன்சர் ஏன்னா அனாத்மா அறிந்தது அறியாதது ரெண்டு லிஸ்ட் வச்சிருக்கிறது அறிந்த லிஸ்ட் அறியாத லிஸ்ட் அல்லது பிரமேயம் லிஸ்ட்ல வந்துடும் அதனால இது பிரமேயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா அது பிரமேயம் ஆயிடும் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோ அது பிரமேய லிஸ்ட் அல்லது அனாத்மா லிஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சது இன்னொன்னு தெரியாத லிஸ்ட் நீ எந்த லிஸ்ட்ல இதை போய் சேர்க்கிற அந்த குருவானவரை அப்படியே வந்து புருவத்தை இப்படி சுழிக்கிறாரு என்ன சொல்றனே அப்படின்னு மண்யே விதித்தம் நான் அறிந்ததாக கருதுகிறேன் அப்படி சொல்றான் அதனுடைய பாஷ்யம் தான் அதனுடைய கமெண்ட்ரி தான் இரண்டாவது மந்திரம் சிஷியன் கண்டினியூ பண்றான் என்ன கண்டினியூ பண்றான் சோ வினோதமான கேள்விக்கு வினோதமான பதில் கொடுக்கணும் ஓகே எப்படி சொன்னாரோ அப்படிதான் பதில் சொல்லியாக வேண்டது அதனால இரண்டாவது கேள்விக்கு அவர் சொல்லப்பறான் நான் தெளிவாக புரிஞ்சுட்டேன் எத மாதிரி அர்ஜுனுடைய எழுநூறு ஸ்லோகம் கடைசியில் வந்து சொன்ன கத சந்தேகா ஸ்திதோஸ்மி நான் சந்தேக மற்றவனாக உறுதியாக இருக்கிறேன் கீதாச்சாரியனுடைய உபதேசம் முடிஞ்சவன்னே சொன்ன மாதிரி அது போல இவனுக்கு ரெண்டு மந்திரம் ஒரு பத்து மந்திரத்தில் இவனுக்கு தள்ள தெளிவாயிட்டான் உத்தம அதிகாரி அர்ஜுனன் மத்தியமதிகாரி இல்லை மந்த அதிகாரி ஓகே அர்ஜுனன் மந்த அதிகாரி தனஞ்சயன் சாதாரண நான் பாண்டவர்களில் அர்ஜுனனாக இருக்கிறேன் அப்படி சொன்னானே அந்த அர்ஜுனன் மந்த இங்க பேசப்படுகின்ற அதிகாரி உத்தம அதிகாரி வித்தியாசம் தான் அதனால இவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் ஐ நோ பிரம்மன் எனது தெரிஞ்சிண்டியா பிரம்மன் நாட் தட் ஐ நோ பிரம்மன் நான் அறிந்ததாக கருதுகிறேன் என்னத தெரிஞ்சிந்தியா நான் அறியவில்லை என்றும் கருதுகிறேன் சரியான சபாஷ் சபாஷ் சரியான போட்டி ஏ அப்ப நீ தெரிஞ்சுக்கலையா நீ இவ்வளவு நேரம் உபதை சொன்ன ஐ நோ பிரம்மன் ஐ நோ தெரிஞ்சிண்டியா ஐ டோன்ட் நோ நாலு ஸ்டேட்மெண்ட் சொல்றான் இவர் சொல்றது நாலு விதமான ஸ்டேட்மெண்ட் சொல்றான் நான் பிரம்மத்தை அறிந்ததாக கருதுகிறேன் நான் பிரம்மத்தை அறியவில்லை என்றும் கருதுகிறேன் நான் அறிகிறேன் நான் அறியவில்லை நான் அழுகிற அழுகிற அழுக வரல நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரி அந்த மாதிரி இருக்கு சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன் எல்லாம் திலகர் வசனத்தில் நடிகர் கழகத்தினுடைய பிரம்மன் அறிந்ததற்கும் அறியாததற்கும் அப்பாற்பட்டது அப்பிரமேயம் கிடையாது அது அறிந்தேன் என்று சொல்ல முடியாது அது அறியவில்லை என்று சொல்ல முடியாது அதனால இந்த என்ன இன்னொரு செட் அப் இருக்கிறது அது என்ன ஐ ஸ்மல் ஸ்மைல் ஐ cry ஐ ஹாப்பி இது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் ஒர்பு இப்போ transitive verb போட்டா பிரம்மன் போட்ட இது வந்து இது சப்ஜெக்ட் மாறும் போட்டா இந்த பிரம்மன் எக்ஸ்பீரியன்ஸ் பிரம்மன் ஆயிடும் அதுக்கப்புறம் பிரம்மன் நீங்க புதுசா இங்க இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியாது அப்படி இந்த பக்கம் வேதாந்த பக்கம் சைட்ல அந்த காத்து அடிச்சவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிறல்ல ஐ ரீச் பிரம்மன் அது அந்த பிரம்மன் அப்படி கிடையாது ஆல் திங்ஸ் வந்து டிரான்சிட்டிவ் ஒர்பு இங்க என்னது ஒன்லி ஒன் வர்பு இருக்கிறது என்ன பண்ணலாம் ஐ எம் த பிரமன் ஐ எம் பிரம்மன் அது ஒண்ணுதான் இங்க எலிஜிபிள் மீது எது போட்டாலும் இங்க தகராறுதான் வரும் ஓ ரெஸ்பெக்டோட அவரை பார்க்கிறான் இப்படி சொல்ல வரையா மகனே சரியா புரிஞ்சுன்னு இருக்க அப்படி சொல்லிட்டு அவனுக்கு சபாஷ் அப்படி கொடுக்குறார் சரியா புரிஞ்சுன்னு இருக்க ஐ நோ பிரம்மன் that I don't know Brahman. I know, I don't know. நான் பிரம்மத்தை அறிந்ததாக கருதுகிறேன் நான் பிரம்மத்தை அறியவில்லை என்றும் கருதுகிறேன் நான் அறிகிறேன் நான் அறியவில்லை ஆ அப்படி பதில் கூறினான் கூறினோன்ன அந்த குருக்கு முகம் மலர்ச்சி ஆச்சு நமக்கு வியப்பாச்சு நீ என்ன சொல்ற அவர் என்ன கேட்டாரு நீ என்ன சொல்ற ரெண்டுமே எங்களுக்கு புரியல ஓகே இப்போ அடுத்தது என்னன்னா இந்த ரெண்டாவது மந்திரத்தில் இவன் ரெண்டாவது மந்திரத்தில் டெவலப் பண்ணிட்டு போறான் என்ன டெவலப் பண்ணிட்டு போறான் அப்படின்னா பிரம்ம சுவேதி நன்கு அறிந்துள்ளேன் என்று கருதவில்லை பிரம்ம சுவேத்த அகம் ந நான் அறியவில்லை அப்படி சொல்றான் இல்ல அகம் நவேத்த அகம் நேத்தோ மண்யே நான் பிரம்மத்தை அறியவில்லை என்றும் கருதவில்லை அகம் வேத்த நான் அறிகிறேன் அகம் நேத்த நான் அறியவில்லை இப்படி தன்னுடைய புரிந்து கொண்டதுல உறுதியா கான்பிடண்டா சொல்றான் சந்தேகம் இல்லாம சொல்றான் ஓகே சந்தேகமே கிடையாது அப்படி சந்தேகம் இல்லாம அவன் கூறுகிறான் எப்படி கூறுகிறான் தன்னுடைய நாலேஜ் இப்ப வந்து மேத்ஸ் நல்லா தெரிஞ்சுத்தன எக்ஸாம் ஹால் அவனுடைய முகத்தை பார்க்கணும் எக்ஸாம் ஸ்டூடெண்ட முகத்தை பார்க்கணும் ஒண்ணுன்னு ஒரு ஒரு லட்சம் இருக்கும் நல்ல பிரிப்பரேஷனோட வந்த பையன் கான்பிடெண்டா எழுதுவான் அவன் பாட்டை எதையும் இது அரை குறையா படிச்சுட்டு வந்தது தகரா இருக்கும் ஒண்ணுமே படிக்காத ப்ராப்ளமே இல்லை அதுவும் அப்படிதான் இருக்கும் இப்படி பண்ணுவான் இப்ப செய்வான் இப்படி பண்ணுவான் இன்னொன்னும் பண்ணுவான் என்ன பண்ணுவான் இருக்க அதாவது அந்த அரை மார்க் கால் மார்க் எஜுகேஷன் அப்படி எக்ஸ்பர்ட் ஸ்டூடெண்ட் இருக்கான அவன் எப்படி இருப்பான் எக்ஸாம் கால இருப்பான் அந்த மாதிரி இந்த மாணவன் சொல்றான் நாலு விதமான ஸ்டேட் பிரம்ம சுவேத்தி அகம் நான் அகம் நேத்தி நோ மண்யே அகம் வேத்த அகம் நேத்த இப்படி கூறினான் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சொல்றான் பண்றேன் எப்படி நான் சொன்னது மாதிரி எந்த காலத்திலையும் அது களி காலத்தில் இருந்தா கூட நான் சொன்ன விதத்தில் எந்த மாணவன் புரிந்து கொண்டானோ நான் எழுதி கொடுக்குறேன் அவன் பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் எப்படி இவன் பண்ணூடெண்ட் எவ்வளவு கான்பிடென்ட் உள்ள ஸ்டூடெண்ட் அப்படி அதனால தான் அவன் சிம்ம குரலை இவ்வாறு நம்முள் யார் நான் கூறின பிரகாரம் அறிந்து கொண்டானோ அவன் பிரம்மத்தை அறிந்தவான் சக வேதக அவன் அறிந்து கொண்டவனாகிறான் பிரம்மத்தை அறிந்து கொள்கிறார்கள் நோவேதி வேதச்ச நான் அறிகிறேன் நான் அறியவில்லை என்ற இந்த வாக்கியத்தை அறிகிறானோ அவன் பிரம்மத்தை அறிந்தவனாகிறான் நான் சொன்னது பிரகாரம் அறிந்து கொண்ட எவனோ அவன் வந்து எப்படி அவன் தான் பிரம்மத்தை அறிந்து கொண்டவனாகிறான் அப்படின்னு டிக்ளேர் பண்றான் எவ்வளவு கான்பிடன்ட் அப்ப இவன் சொல்றது என்ன So, grasping Brahman, Brahman, தகராறு தான் வரும் தான் அப்போ கிராஸ்பிங் ஆல்சோ டிரான்ஸ்டிவ் வர்ப் ஓகே அப்போ எதை இதை எப்படி சொல்லலாம் நான் அறிந்து கொண்டேன் என்று அறியவில்லை என்று அறிந்து கொள்வது பிரம்மத்தை அறிந்து கொள்வதாகும் நான் அறிந்து கொண்டேன் என்று அறியவில்லை நான் அறிந்து கொண்டேன் என்று அறியவில்லை என்று அறிந்து கொள்வது நான் அறிந்து கொண்டேன் என்று அறியவில்லை என்று அறிந்து கொள்வதே பிரம்மத்தை அறிந்து கொள்வதாகும் என்ன நான் அறிந்து கொண்டேன் என்று அறியவில்லை என்று அறிந்து கொள்வதே பிரம்மத்தை அறிந்து கொள்வதாகும் மெதுவா உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க நான் அறிந்து கொண்டேன் என்று அறியவில்லை என்று அறிந்து கொள்வதே பிரம்மத்தை அறிந்து இவ புரியுதா சொன்னாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து அந்த சொன்னாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து அப்படி அதனால இப்படி அந்த பிரம்மத்தை இவன் வந்து டிக்ளேர் பண்ணி நான் சொன்னது பிரகாரம் யார் ஒரு மாணவன் நான் அறிந்து கொண்டதாக கருதவில்லை நான் அறிந்து கொள்ளவில்லை என்றும் கருதவில்லை அறிந்து கொண்டேன் அறியவில்லை இப்படி யார் ஒருத்தர் இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பிரம்மத்தை அறிந்தவர்களாவார்கள் ஏன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா அது பிரமேயமாயிடும் இல்ல பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலன்னா தெரிஞ்சின்றிருக்கானே பொய் சொன்னதாயிடும் ஒரு விஷயம் அறிந்து கொண்ட பிறகு அத பிறகு அது இல்லைன்னு சொன்னா குரு கிட்ட போய் சொன்னதாகும் ஓகே அப்ப இதை எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும் அது அறிந்தேன் அது அறியவில்லை அப்படிதான் கண்டி பண்ணும் ஏன்னா அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் அப்பாற்பட்ட விஷயம் அது நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் அது வெளிப்படையா சொன்னா அது பிரமேயமாயிடும் சொல்லலன்னா அது வந்து அசத்தியம் அசத்தியமாயிடும் அது எப்படி சொல்றது அறிந்து கொண்டேன் என்றும் அறியவில்லை என்றும் நான் கருதவில்லை நான் அறிகிறேன் நான் அறியவில்லை அதுதான் சரியான பதில் எது பெஸ்ட் மெத்தடு பதில் சொன்னாரோ அதுக்கு சரியான பதில் இதுதான் பதில் ஓகே அவர் என்ன டீச்சிங் பண்ணாரோ அது எப்படி கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காது மூக்குக்கு மூக்கு பிராணனுக்கு பிராணன் மனதுக்கு மனது அப்படி சொல்லப்பட்டதோ அது போல ஏன்னா என்னுடைய குளோஸ் இன்டிமேட் சைத்தன்யமாக இருக்கின்ற சைத்தன்யத்தை எப்படி ஒருத்தர் நான் எனக்கு கான்சியஸ் இல்லைன்னு சொல்ல முடியும் எவ்ரிபடி கான்சியஸ் ரியலைஸ் பண்றாங்க சொல்றதுக்கு ஒருத்தனுக்கும் இல்லை நான் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறமே இருக்கியா ஒவ்வொருத்தரும் நான் இருக்கிறேன்னு சொல்லுவான் மண்டு கூட சொல்லுவான் அந்த நான் இருக்கிறேன் கான்சியஸ்னஸ் ஓகே வித்வுட் கான்சியஸ்னஸ் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது இந்த ஜனம் சொல்லாது ஓகே உபநிஷத்து அங்க என்ன நடக்கும் அதை இமேஜினேஷன் பண்ணுவோம் வெரி குட் அந்த இதெல்லாம் கடைசி நடக்கும் ஓகே சபாஷ் முதுகல தட்டி எல்லாம் அவார்ட் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு வச்சு என்னப்பட பாதி பேர் முடிச்சிட்டோம் அடுத்த கோர்ஸ் போயிட்டு வாங்கிறது பார்மாலிட்டிஸ் இருக்கு என்ன பார்மாலிட்டிஸ் அந்த குரு தட்சணா இருக்கிறது குரு பாத சேவா எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட் நான் சொன்னது பிரகார யார் அறிந்து கொண்டார்களோ அவர்கள் புறப்பட்டாங்க அந்த குரு கூட ஒரு விஷயம் முடிந்த பிறகு அங்க ஒண்ணும் வேலை இல்லை டிஸ்மிஸ் ஆச்சு எல்லாரும் போயாச்சு இப்ப என்ன பண்ணணும் மீதி இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் உபனிஷத்து உவாச்ச வித்யா ஸ்துதியை உபனிஷத்தை பண்றது எப்படி பண்றது மூணுலையும் நாலுலையும் அஞ்சுலையும் பண்றது எப்படி பண்றது இந்த உபனிஷத்து என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் எஸ் அமதம் மதம்னா தெரிஞ்சுக்கிறது நோன் அமதம் அன்னோன் ஓகே தெரிஞ்சிக்காம இருக்கிறது அதனால எது தெரிஞ்சுக்கிறது எது தெரிஞ்சுக்காம இருக்கிறது அப்படின்னா யாருக்கு பிரம்மன் விஷயமாக இல்லையா விஷயமாக அறியப்படவில்லையோ எஸ் எ அமதம் அன்னோன் யாருக்கு பிரம்மன் அந்த பிரமேயமாக விஷயமாக அறியப்படவில்லையோ தஸ்ய மதம் நோன் மதம்னா நோன் அமதம்னா அந்நோன் அவருக்கு பிரம்மன் அறியப்பட்டதாகிறது உபரிஷன் சொல்றது எஸ்ய அமதம் தஸ்ய மதம் எஸ்ய அமதம் யாருக்கு இவ்வாறு பிரம்மன் விஷயமாக அறியப்படவில்லையோ பிரமேயமாக கருதப்படவில்லையோ அதை பார்த்துட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலையோ அவனுக்கு அறியப்பட்டதாகிறது எப்படி இருக்கிறது கண்டவர் கண்டிலர் வெரி பேமஸ் கொட்டேஷன் இது கண்டவர் கண்டிலர் எப்பயோ எல்லாம் கேட்டிருக்கோம் ஒண்ணும் புரியாது என்ன பார்த்தவன் சொல்ல மாட்டான் சொன்ன பிரம்மத்தை பார்த்துட்டா அப்படி கொஞ்ச நாள் யோசிச்சு பிரம்மத்தை பார்த்துட்டா அவன் பேச மாட்டான் ஏன்னா பிரம்மத்தை பார்த்துட்டா பிரம்மத்தை பார்த்துட்டா பிரம்மத்தை பார்த்துட்டான் கவனிங்க பிரம்மத்தை பார்த்துட்டா இவர் தனியா இருக்காரு பார்த்துட்டான் அது பிரமேயமாயிடும் கண்டவர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னா என்ன இத தன்னை பிரம்மனாக பார்த்தவன் அவன் வெளியில சொல்றதுக்கு அவசியம் விண்டவர் கண்டிலர் ஓகே இதை வாய்விட்டு சொன்ன நான் பிரம்மத்தை பார்த்துட்டேன் நான்தான் அந்த பிரம்மன் அப்படி சொன்னா அவன் பிரம்மத்தை அறியவில்லை ஓகே விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் அதை தானாகவே அனுபவித்து உணர்ந்தவன் எவனோ அதை சொல்ல முடியாது இந்த ஒரு விஷயம் நான் ஞானின்னு சொல்ல முடியாது இதை அறிந்தவன் இந்த ஞானத்தை அறிந்தவனுக்கு பேரு ஞானி அஜ்ஞானிய நீ சொல்லாம் மற்றவங்க சொல்லாம் நல்லா புரிஞ்சுங்க அஜ்ஞானிய நானே அஜ்ஞானின்னு சொல்லலாம் நீ சொல்ல கரெக்டினோ மற்றவங்க சொல்லுவாங்க நீ அஜ்ஞானின்னு இந்த ஞானிய ஞானின்னு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ஞானியும் சொல்ல முடியாது நான் ஞானின்னு சொல்லிட்டான் அவன் ஞானி கிடையாது இல்ல நீ சொல்லாம நீ சொல்ல முடியாது ஏன் அந்த ஞானத்தை தெரிஞ்சின்ற அவன் ஞானியா கோணியான்னு தெரியும் அப்பிய தெரிஞ்சுக்கணும் நீ ஞானியா ஆனா தான் ஞானி ஆக முடியும் பாம்பறையும் பாம்பினது நீ ஞானி ஆகாத வரைக்கும் ஞானியை தெரிஞ்சுக்கிட்டது அப்ப நீ ஞானியை ரிப்போர்ட் பண்ண முடியாது ஞானி ரிப்போர்ட் பண்ண முடியாது அதுதான் இங்கிலீஷ் அது தட்சிணாமூர்த்தி மாதிரி அப்படியே இருக்க வேண்டிதான் எஸ்ய மதம் சக நேத்த யாருக்கு பிரம்மன் ஆபெக்டாக விஷயமாக அறியப்பட்டதோ எப்படி திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சுத்தி சுத்தி வருது அது பிரமேயமாக எக்ஸ்பீரியன்ஸாக அனுபவிச்சாக அங்க போன இதுல போய் பார்த்தேன் நான் உத்தரகாசியில் பார்த்தேன் கோமுக்குல பார்த்தேன் அந்த பிரம்மத்தை சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணும் ஓஹோ சரி எனக்கு தெரிஞ்சிருத்து என்ன தெரிஞ்சது அஜ்ஞானி நீரை டிரைவ் பண்ணிடலாம் அது ஒண்ணு கஷ்டம் இல்ல ஞானியா டிரைவ் பண்றதுதான் கஷ்டம் ஒரு சில பேர் பெரிய லிஸ்ட் போட்டுப்பான் அப்படி நம்ம வியாசா பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய லிஸ்ட் எல்லாம் போட்டுப்பாங்க போட்டுல போட்டுல பிராரம் எஸ் மதம் ச நேத்த சக நேத்த அவன் அறியவில்லை ஜெனரல் ரூல் என்ன அவிஜ்நாதம் விஜா நாம் விக்னாதம் அவிஜ்நாதாம் ஓகே உபனிஷத்து சொல்றது விஜா நாம் நன்றாக அறிந்தவர்கள் அவிஜ்நாதாம் அறியவில்லை விஜா நாம் நன்றாக அறிந்தவர்கள் அவிஜ்னாதாம் ாம் அவிஜாதாம் நன்றாக அறிந்தவர்கள் அறியவில்லை காரணம் என்ன எதனாலது பிரம்மன் அப்பிரமேயம் அது ஆப்ஜெக்ட் இல்லை ஞானிகளுக்கு பிரம்மன் விஷயமாக ஆப்ஜெக்டாக அறியப்பட்டது அல்ல அஜானிகளுக்கு பிரம்மன் ஆப்ஜெக்டாக உள்ளது என்ன ஞானிகளுக்கு பிரம்மன் அப்பிரமேயமாக இருக்கிறது அஜ்ஞானிகளுக்கு பிரம்மன் பிரமேயமாக உள்ளது அவிஜ்ஞான தாம் நன்கு அறியாதவர்கள் விஜ்நாதம் அப்படியே திருப்பி போட்டுக்கணும் அவிஜ்ஞான தாம் நன்கு அறியாதவர்கள் அறிகிறார்கள் இது என்ன அர்த்தம்னா அப்பிரமேயமாக அறியாதவர்கள் அறிகிறார்கள் பிரமேயமாக அறிந்தவர்கள் அறியவில்லை அதுதான் அர்த்தம் ஓகேக்கு பிரம்மன் விஷயமாக அறியப்பட்டது அல்ல அஜ் அவிஞ் இருக்கிறது ஓகே அப்படி இது எப்ப வந்து நான் அதுவாக இருக்கிற வரைக்கும் நீ வெளியில தேடி தான் அந்த இது கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது சம்பவத்து அந்த பத்தாவது ஆளை நீ வெளியில தேடி வரைக்கும் அந்த பத்தாவது ஆள் என்ன பண்ணாலும் சரி நீ எந்த சிபிஐ வச்சாலும் அந்த பத்தாவது ஆள் கிடைக்க மாட்டார் உணர்றது அதை தவிர வேற விஷயமே கிடையாது முடியாது அப்படி சொல்லி இந்த மூணாவது மந்திரத்துல சொல்லி முடிச்சாரு நாலாவது மந்திரம் நமக்கு என்ன சொல்ல போறது பிரம்மத்தை அறிந்து கொள்வது எப்படி பிரம்மத்துடைய நேச்சர் என்ன பிரம்மத்தோட லட்சணம் என்ன அந்த ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன் எப்படி நான் புரிஞ்சிக்க முடியும் அதை பத்தின விஷயத்தை பத்தி சொல்றது இந்த நாலாவது மந்திரம் என்ன சொல்றது அப்படின்னா பிரதிபோத விதித்தம் பிரதிபோத விதித்தம் இந்த நாலாவது மந்திரம் ஒரு யுனிக் மந்திரம் இந்த நாலாவது மந்திரம் புரிஞ்சுதுன்னா வேதாந்தம் புரிஞ்சுதுன்னு அர்த்தம் இந்த நாலாவது மந்திரம் புரியலன்னா நீ எவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணல வேதாந்தம் புரியலை அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான மந்திரம் எதுன்னா அதுலயும் இந்த ஸ்லோக இந்த மந்திரத்தில் அரை இருக்க பிரதிபோத விதித்தம் மதம் இதுதான் கீ பாயிண்ட் வேதாந்தத்தினுடைய பிராண வாயு சொல்லுவாங்களே உனக்கு உனக்கு பிராண வாயு எது தெரியுமா அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி வேதாந்தத்துக்கு கீ பாயிண்ட் பிராண மூச்சு பாயிண்ட் இது இந்த பாயிண்ட் பிரதிபோத விதித்தம் மதம் அப்படி சொல்றது பிரதிபோத விதித்தம் மதம் ஒரு முக்கியமான அழகான வார்த்தை கூட இது குருஜி நான் மெடிட்டேஷன் பண்ணி பண்ணி பண்ணி எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்க அந்த பிரம்மன் வரவே இல்லையே அவர் எப்ப வருவார் என் கழித்தீர்க்க எனக்கு அலபாயுது மனசு ஓடிண்டே இருக்கு எங்கெங்கோ போறது தறி கெட்டு ஓடுறது எப்படியா இப்படி கண்ணை மூடி உட்காந்தீங்கன்னா என்ன பண்றது அச்சாமுச்சான் வருதோ இல்லையா அதனால வரட்டும் இங்க என்ன சொல்றது இந்த அனுபவம் இருக்கப்பதமான அனுபவம் எது இருக்கிறதோ அது பிரம்மன் போதம் பிரதிபோதம் எதெல்லாம் உனக்கு வருகிறதோ அதுதான் பிரம்மன் அதுதான் சைத்தன்யம் என்ன ஆல் விருத்திஸ் Only for consciousness ஆல் விருத்தி Thought Only consciousness எப்படி வித்தவுட் கான்சியஸ்னஸ் நோ விருத்தி ட்ரை பண்ணி பாருங்க கான்சியஸ் இல்லாம பிரித்தி ட்ரை பண்ணி பாருங்க Never apo therefore ipo vandu inga the inga irukana without kali man no part therefore part is clay correct part is clay right is right so without consciousness no thoughts therefore thought is consciousness every thought நெகட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட்ஸ் வல்கர் தாட்ஸ் எனி தாட் அப்ப தாட்ல ஸ்டேட் ஆப்சன்ஸ் ஆஃப் தாட்ஸ் கான்சியஸ்னஸ் எப்படி சொல்ற எப்படி சொல்ற வித் வித்வுட் கான்சியஸ்னஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் தாட்ஸ் சொல்ல முடியாது ஐ எம் பிளாங்க் நோ தாட் சொல்றாள் யாரு கான்சியஸ்னஸ் அப்ப கான்சியா எவ்ரிதிங் போதம் பிரதிபோதம் விதித்தம் மதம் எந்தெல்லாம் திராட்டு வருதோ அதுதான் நேச்சுர் ஆஃப் பிரம்மன் நேச்சுர் ஆஃப் சைத்தன்யம் அப்போ ஆகாசத்தை எங்க போய் பார்க்கலாம் ஆகாசத்தை எங்க போய் பார்க்கலாம் ஜம்முல பார்க்கலாமா காஷ்மீர்ல பார்க்கலாமா ஆகாசத்தை பார்க்கறதுக்கு நீ என்ன செய்யணும் மேல பார்க்க மேல இருக்கிறது ஆகாசம் கீழே இருக்கிறது பூமி புதிய வானம் புதிய பூமி நீ கண்ணை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் தெரியறதெல்லாம் அதெல்லாம் ஆகாசம் வித்வுட் ஸ்பேஸ் நோ ஸ்பேஸ் பா போயிட்டாப்பா இடம் காலிப்பா அப்படி சொல்றேன் அர்த்தம் ஒருத்தன் நகர் தான் இடத்த அரைச்சு அரைச்சு இருக்க அர்த்தம் அதுக்கு அர்த்தம் நீ இண்டைரக்டா சொல்றது ஆகாசம் நான் த்ரீ பெட்ரூம் பிளாட் வாங்கிட்டேன் எங்க போர்த் புளோர் அதுக்கு வந்து இப்ப வந்து மெட்ராஸ்ல அது மாம்ப கேட்க வேண்டாம் த்ரீ பெட்ரூம் அடிமை பத்திரத்தில் எழுதி பாண்டு போட்டு அடகு வைக்கிறது வாழ்க்கை முழுவதும் சமர்ப்பிக்கிறேன் த்ரீ பெட்ரூம் பிளாட் அப்படி பண்ண மாம்பழத்தில் வாங்க முடியும் அப்படி தன்னையே அடகு வச்சு இந்த த்ரீ பெட்ரூம் வாங்கி ேஷஷன் கிரகிரவேசம் பசுமாடு கூட ஏற முடியாது அது அப்படி போய் வாங்கி என்னப்பா கீழே குத்தலாமா ஐய அது மூணாவது பிளோர் வீடுங்க இந்த பக்கம் அது சைடு வீடுங்க இந்த பக்கம் நீ என்ன வாங்கியிருக்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட்டு ஸ்பேஸ் வாங்கியிருக்க ஆகாசம் ஆகாசத்துல இப்படி இப்படி கட்டிட்டு முன்னாது வீடு சொன்ன இப்படி இருக்கும் ஏதோ சொல்றதுக்கு கொஞ்சம் நிலத்தில் வாங்கி இருக்கான்னு அர்த்தம் இப்படி போய் வாங்கியிருக்கான் அப்ப ஆகாசம் என்ன நீ வீடா இதோ அதனால இது என்னால் இது வந்து லக்சர் ஹால் அது சத்சங்க ஹால் அது ஒரு ரவுண்ட கட்டிட்டா சத்சங்க ஹ ஹ ஹால் Hall. என்ன ஹால் நம்ம தங்கியிருக்கிறதுலாம் வஸ்திகிரக ஆல் எவ்ரி ஹால் ஹோல் என்ன ஸ்பேஸ் வித் அவுட் ஸ்பேஸ் நோ Hall. கரெக்ட் எவ்ரி ஹால் ஒன்லி ஸ்பேஸ் கரெக்ட் ராங் எவ்ரி ஹால் ஒன்லி ஸ்பேஸ் ஓகே எவ்ரி வஸ்து ஓன்லி ஸ்பேஸ் அதனால எதையெல்லாம் பார்க்கிறோமோ அப்போ ஆகாசத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுன்னா என்ன பண்ணணும் ஆகாசத்தை நான் அனுபவிக்கணும் அப்படி சொன்னா அந்த ஆகாசத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் ஒன்னும் செய்ய வேண்டாம் கண்ணை தொடர்ந்து இதுதான் ஆகாசன்னு தெரிஞ்சுண்டா போறோம் ஆகாசத்தை தொட முடியுமா ஆகாசத்தை பார்க்க முடியுமா மகுந்தான் பார்க்க முடியுமா ஆகாசத்தை என்ன ஒன்னும் பண்ண முடியும் அப்ப எப்படி நீங்க ஆகாசன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா அந்த ஆகாசத்தையும் பிரகாசப்படுத்துறது என்னுடைய கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் நான் இல்லைன்னா இந்த ஆகாசம் சொல்றேன்ன அந்த ஆகாசமும் ஸ்டேட்டஸ் கிடைக்காது So I am the conscious being So So I am the conscious being So I am the conscious being What is the Vriti formula Varakuliya vishyam Any Vriti Chaitanyam Plus Vriti Okay Raman Khattukhin Chandran Vriti Chaitanyam Chaitanyam plus Raman Khattukhin Chandran Vriti Knowledge Knowledge மீன்ஸ் தாட் இருக்கிற விற்த்தி ராமனுடன் சீதையும் சென்றால் காட்டுக்கு அனதர் விருத்தி சைத்தன்யம் பிளஸ் அனுதர் விருத்தி ராமனுடன் சீதையுடன் லக்ஷ்மணனும் சென்றான் அனுதர் விருத்தி பிளஸ் சைத்தன்யம் இப்ப எத்தனை விற்தி இருக்கிறது ராமன் சென்றான் ராமனுடன் சீதை சென்றால் ராமன் சீதையுடன் லக்ஷ்மணன் சென்றால் மூன்று விருத்தி இருக்கிறது சைத்தன்யம் எத்தனை இருக்கிறது ஒரு சைத்தன்யம் இருக்கு அப்ப சைத்தன்யம் ஒண்ணு இந்த தாட் எண்ணம் வந்து போகு கொண்டிருக்கிறது வந்து போய்க் கொண்டிருக்கிறது அது ஒரே மாதிரி இருக்காது மாறின்றே இருக்கும் ஓகே மாறிண்டே இருக்கும் மாறின்ண்டே இருக்கிற அந்த இது அந்த மாறிண்டே இருக்கிற விஷயத்தில் மாறாத ஒன்று விஷயம் இருக்கிறது அழிந்து கொண்டிருக்கின்ற உடம்புல அழியாத வஸ்து இருக்கிறது அந்த அழியாத வஸ்து யுவார் த அமதஸ்ய புத்திரா அப்படி சொல்றது உபநிஷத்து நீ அழிவில்லாதவன் மாறாதவன் மரணமற்றவன் நித்யமானவன் சாஸ்வதமானவன் எங்க போய் சிக்காக்கோல போய் சொன்னார் சுவாமிஜி விவேகானந்தா அவ்வளவு அதனால நீ மரணமற்றவன் ஓகே மரணம் எதற்கு ஒன்லி பார் போடி மைண்ட் நான் மரணமற்றவன் அப்போ இந்த அவஸ்தா எப்படி இருக்கிறது எனக்கு எல்லா விருத்திகள் வரும் போகும் ஆனா சைத்தன்யம் அது வர்றதில்லை அது போகிறதில்ல அது ஆகாசம் மூவ் ஆகாது ஆகாசம் மூவ் ஆகாது ஆகாசம் மூவ் ஆகுச்சுன்னு கற்பனை பண்ணி பாருங்க இன்னும் ஆகும் வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணுங்க ஸ்பேஸ் மூவ் ஆச்சுன்னு நம்ம பூமியே கொஞ்சம் ஒழுங்க போயிட்டு இருக்கிறது அதுவே இப்படி கொஞ்சம் குளிக்குச்சுன்னா போச்சு அதுவே இரத்து குவிக்கே அண்டச்சரங்க அதுதான் பிரளயம் லயம் ஓகே சமமா இருக்கிறவர்கள் சிருஷ்டி இருக்கிறது அது ஒடுங்கிறது அதனுடைய ஈக்குவேஷன் வரும்போது ஒடுங்கிறது அது ஐன்ஸ்டின் தியரி அதனால ஜாக்கிரத்தா அவஸ்தா அனுபவம் இருக்கிறது நம்முடைய விழிப்புல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த விழிப்புல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கிறது விழிப்புல தேச கால வஸ்து என்ன இருக்கிறது பிளேஸ் டைம் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகே அது எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்கிறது வித் கான்சியஸ்னஸ் வித் அவுட் நோ ஸ்பேஸ் நோடைம் நோ வஸ்து கரெக்ட் கான்சியஸ் இல்லைன்னா பிளேஸ் கிடையாது டைம் கிடையாது கிடையாது சரி ஜாக்கிரதா அவஸ்தையில் எப்படி இருக்கிறது சொப்பன அவஸ்தையில் சொப்பன அவஸ்தல சொப்பன அவஸ்தில் என்ன இருக்கிறது அங்க ஒரு ட்ரீம்ல நம்ம ஒரு ஸ்பேஸ் உண்டாக்கிட்டு இருக்கோம் அங்க ஒரு டைம் இருக்கிறது அங்கு சில வஸ்துகள் இருக்கிறது வஸ்து பிரமேயம் ஆப்ஜெக்ட் பொருட்கள் இதுதான் இருக்கிறது உனக்கு முன்னாடி என்ன இருக்கிறதுனா ஸ்பேஸ் இருக்கிறது பிளேஸ் இருக்கிறது ஸ்பேஸ் டைம் இருக்கிறது கால அண்ட் பஸ்து இருக்கிறது இது மூணு இது மூணுத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எது கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் இல்லைன்னா ட்ரீம் பார்க்க முடியாது ஓகே வாட் அபவுட் இந்த சுஷுப்தி அவஸ்தா உறக்கத்துல எல்லாம் உறங்கிடுது அங்க வந்து கடன் கிடையாது ஸ்பேஸ் கிடையாது அங்க என்ன இருக்கிறது பிளாக் அப்ப சூன்யமா அது சூன்யமா இல்ல சம்திங் ஏதோ இருக்கிறது அது இருக்கிறதுனால தான் என்னால் சொல்ல முடியாது என்ன இருக்கிறது அங்க ஆப்சன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகே ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லல absence of experience is equal to blank. And the blankness who says, who is conscious being? Consciousness is not, so you can report. Okay, then you are conscious, hai, jakrat avasththar is the same, shupna avasththar is the same, shushuthi avasththar is the same, vidip nilayil is the same, ganavu nilayil is the same, and the unrighteousness is the same, three days is the same, who is the same? இந்த சைத்தன்யம் இருக்கிறது ஓகே அப்ப கான்சியஸ்னஸ் எவ்விடன்ட் ஓகே அதுக்கு இப்ப இருக்கிறது அப்போ இந்த கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் நாட் எவிடன் ஓகே அந்த சைத்தன்யம் எப்பொழுது வரும் நானே என்னதுக்கு சொன்னோம் நீ சொல்ல அது எப்ப இல்லைன்னு சொல்லு நானே பதில் எப்படி சொல்றது நீ சொல்லு சைத்தன்யம் இல்லாத நேரம் என்ன நீ சொல்லு இல்ல பிகம் டெத் டெத் யாருக்கு கான்சியஸ்னஸ் கா அதனால சோ டெத் நாட் மோடி நாட் கான்சியஸ்னஸ் ஓகே யுவர் மைண்ட் நாட் கான்சியஸ்னஸ் யுவர் பிரெயின் ஆல்சோ ஜடம் என்ன கான்சியஸ்னஸ் பர்மனண்ட் okay சி ஜீரணி ஓகே இது இது body மாறி இந்த பாடி ஷர்ட் மாறி தூக்கி ஏறிய வேண்டியதான் இது யூஸ்வல் தூக்கி படம் அனதர் ஷர்ட் கான்சியஸ்னஸ் பெர்மனண்ட் ஓகே ரைட் அப்போ கான்சியஸ்னஸுக்கு எதிர்காலம் பிரமாதமாக இருக்குன்னு சொல்ல வேண்டாம் அதுக்கு மோசமான காலம் கிடையாது அதுக்கு குரு தசை கிடையாது இது இருந்தது ஒன்னும் கான்சியஸுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அது கான்சியஸ்னஸுக்கு கெட்ட காலம் கிடையாது எதிர்காலம் கிடையாது பாஸ்ட் கிடையாது அதனால ஃப்யூச்சர் கிடையாது ஃபியூச்சர் பாஸ்ட் கிடையாதனால பிரசன்ஸும் கிடையாது ஒண்ணுமே காலமற்றது அது காலமற்றது அது காலமற்றது அது இடம் அற்றது பிளேஸ் அற்றது அது வஸ்து அற்றது சைத்தன்யம் ஒன்லி சைத்தன்யம் ஓகே அந்த சைத்தன்யம் ஜாக்கனுஸ்ஃபுடத்தரா விஜம்பாதி பிப்பிழீ காத பிரோத்த ஜாட்சி சைவாஹம் நசுத் விதிட பிராப்பிச்சேத் சாண்டாலோஸ் சது ஸ்துரிஷ மனிஷா மனுஷாமி சாண்டாளானாக இருந்தாலும் அவன் எந்த குளத்தில் இருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் இவ்வாறு அறிந்து கொள்கிறானோ அவன் ஞானி அவன் என்னுடைய மம குரு எப்படி மூன்று காலத்திலும் எல்லா காலத்திலும் இருக்கின்ற ஆத்ம சைத்தன்யம் நான் என்று உணர்ந்து கொண்டவன் எவனோ அவன் ஞானி அவன் எந்த குளத்தில் பிறந்திருந்தால் அவன் என்னுடைய குரு மம குரு சங்கரா மணிஷாம சைத்தன்யம் இருக்கிறது எல்லா காலத்திலும் அப்போ பிரம்ம அனுபவம் பிரம்ம அனுபவம் நமக்கு புதுசா எதுவும் செய்ய தேவையில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் பிரம்ம அனுபவத்துக்கு நீ ஒன்னும் முயற்சியே பண்ண வேண்டாம் எல்லா அனுபவமும் பிரம்மன் ஓகே ஓகே இப்படி சொல்றீங்க ஏதோ புரியுற மாதிரி இருக்கிறது அப்ப எதுக்கு நாங்க சாஸ்திரம் படிக்கணும் புரி புரிஞ்சு என்ன எல்லா அனுபவம் பிரம்மன் அப்படி சொல்றாஸ்திர படிப்பு எதுக்கு வேதாந்த ஸ்டடிஸ் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறது எதுக்கு அவஸ்தப்பட்டு இந்த பிரம்ம அனுபவத்தை அடையிறதுக்காக சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கல ஓகே வேற எதுக்கு சொல்றேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவிடெண்டா இருந்தோம் அது நான் தெரிந்து கொள்ளாம இருக்கே ஆத அறிந்து கொள்வதற்காக தான் இவ்வளவு ஏற்பாடு சாஸ்திர படிப்பு அதனால அது எப்படி இருக்குன்றது கேளு இந்த பிரம்ம அனுபவம் வந்து எல்லா விஷயத்திலையும் எப்படி இருக்குன்னா நமக்கு ஞானம் அதனால பிரம்ம அனுபவம் நமக்கு ஆல்ரெடி இருக்கிறது ஆனா பிரம்ம ஞானம் நமக்கு இல்லை ஜென்ரலா நமக்கு வந்து ஞானம் அனுபவம் செகண்ட் இப்ப பத்ரிநாத்த பத்தி ஒருத்தர் வந்து விவரமான எல்லாத்தையும் சொல்றாருன்னு போயிட்டு வந்தவர் உடனே நமக்கு ஒரு இச்சை உண்டாகும் ஸ்பீடு உண்டாகும் என்ன ஆகும் இப்ப வந்து ஞானம் கிடைச்சது ஆனா அனுபவம் கிடைக்கல பத்ரிநாத் அனுபவம் கிடைக்கல அந்த பக்கம் இன்னொரு இருக்கிறது பனி லிங்கம் இருக்கிறது அது என்னது அமர்நாத் அமர்நாத் இந்த அமர்நாத் இன்னும் பெஸ்ட் அமர்நாத் போனா அப்படி சுவீப்பா இருக்கும் பனி அந்த ஸ்கேட்டிங் மாதிரி நடந்து போகலாம் கிளாஸ் இருக்கும் அந்த பனியில அந்த ஐஸ் கட்டி மேலேயே டென்ட் போட்டு வைப்பான் அதுலேயே பத்து ரஜாய போட்டு அது மேல உட்காந்து படுத்து தூங்கணும் அப்படி போனா அது நேச்சுரலா லிங்கமா ஸ்தாபிச்சிருக்கு நேச்சுரல் லிங்கம் ஓகே அது அதை பார்த்தா அதை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா ஆனந்தமா இருக்கும் வைப்ரேஷன் இருக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் கண்டேன் கண்டேன் கண்டறியாதன கண்டேன் அப்படி சொன்னார அதெல்லாம் பார்க்கலாம் அற்புதம் அதி அது அதுக்கு விளக்குறதுக்கு சொற்களே இல்லை அப்படிப்பட்ட பணிலங்கம் அப்படிலாம் நான் போயிட்டு வந்தது வந்திருக்கேன் நான் அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட லிங்கம் எல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ அங்க போனதெல்லாம் ஞானம் வந்துடுது எப்ப கூட்டிட்டு போறீங்க அனுபவம் பிறகு இப்ப கொஞ்சம் பேருக்கு பத்ரிநாத் அனுபவம் வந்துடுது ஏன் முன்னாடி ஞானத்தை பத்தி சொல்லி பத்ரிநாத் எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி வாங்கோ வாங்க சொல்லிட்டு பத்ரிநூத்து எனக்கு லீவு கிடையாது கிடக்கிறது பணம் வீட்டில் எதிர்ப்பாங்க அதை விடு இன்னும் சொல்ல வரீங்க போயிட்டு வந்த பத்ரிநாத் கவலைப்படாதே போயிட்டு வந்தவங்க சேமமாத்தா தான் இருக்காங்க அந்த பத்ரிநாத் போயிட்டு வந்தவங்க சேமமாத்தா இருக்கா ஞான முதல் அனுபவம் செகண்ட் இந்த பிரம்ம விஷயத்துல எப்படின்னா எவ்ரி அனுபவமும் அது பிரம்ம்தான் ஞானம் செகண்டா நமக்கு கிடைக்கிறது இது இந்த பிரம்ம ஜானத்தை இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நீ பிரம்மத்தை அறிந்தவன் ஆகிறாய் அப்போ பிரம்ம ஜானத்தை கொடுக்குறது தான் சாஸ்திர படிப்பை தவிர பிரம்மத்தனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்கு இங்க கிடையாது இததான் ரிப்பீட் பண்றோம் இங்க உபநிஷத்தை என்ன சொல்ல வர்றது ஓகே அதை பத்தின விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த விஷயம் அறிந்தால் எனக்கு என்ன லாபம் அறியவில்லை என்றால் என்ன நஷ்டம் இத தெரிஞ்சுக்கிட்டா என்ன லாபம் தெரிஞ்சுக்கலன்னா என்ன நஷ்டம் அடுத்த ஒரு பூர்ணமத பூர்ணமி பூர்ணாட் பூர்ணமுதே பூர்ணிய பூர்ணமாய பூர்ணேவிஷே ஹரி ஓம் ஸ்ரீகரு நமஹ ஓ